வெந்தகஸ்தே சபையின் கிறிஸ்துவ நர்ச்சேரி கூட்டங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் ஒன்று வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு வெந்தகொஸ்தே சபை வளாகம் ஜிஎஸ் மஹால் பின்புறம் குணவட்டம் வேலூர் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இடத்துல ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணார் அநேக இடங்களில் நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் தான் ஆன்ஸ்வர் கூட ரொம்ப நேரம்லாம் என்ன செய்ய மாட்டார் பேச மாட்டார் இந்த சுகமாக்கிற விஷயங்கள் விடுதலை இழக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையுமே வேர்டு தான் ஒவ்வொரு வார்த்தை தான் அதனால தான் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு மனுஷன் சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் வேலைக்காரன் நெஞ்சிருவான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த ஒன் வேர்டில் எவ்வளோ பவர் இருக்கும் பாசிங்க அந்த வசனம் மற்ற எட்டு ஒரு பைபிள் புல்லா படிச்சு பாருங்க அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் அந்த பார்த்து கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு அவன் சொல்ல வேண்டும் உடனே அவர் சொல்றார் என்னதே பார்வை அடைவாயாக ஒரு வார்த்தை அந்த செவடனை கொண்டு வந்து பாட்டுறாங்க முடிஞ்சது அடுத்து அந்த பாடைய தொட்டிட்டு வாலிபனே எழுந்திரு அடுத்த நூத்துக்கரு பயனுடைய என்ன சொல்றாரு தளிமி அப்படின்னு என்ன அர்த்தம் சிறுபண்ணே எ ஒரே வார்த்தை அதே போல பழைய படிச்சு பாருங்க தாவிதின் விண்ணப்பங்கள் அகித்தோப்பிலின் ஆலோசனையை வைத்தியமாக்குதான் அதுக்கு பிறகு மலங்களை போட்டு இவன் வைத்தியமாக அந்த அளவு பிரேயர் இருக்கு ஒன்வர்டு ஆன்சர் இருக்கு அப்படிதான ஒன் இருக்குளி உடவுண்ட ஒரே வார்த்தளிம் உண்ட் முடிஞ்ச இது தேவனுடைய செயல்களும் இப்படித்தான் குமாரனுடைய செயலும் இதுதான் பரிசுத்தாவியான செயல் இதுதான் பரிசுத்தாவி பெற்றவங்களுடைய ஜபமும் அதுதான் அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க அந்த அகித்தோப்பிலின் ஆலோசியை பைத்தியமா குவாங்கிற வந்து ஒரு கேர்லஸ் ஆன வார்த்தை என்னது உள்ளத்தின் வேதனையின் வார்த்தை அண்டவரே அவன் ஆலோசனை கொடுத்துட்டான சுவாமி அதை அப்படியே நிறைவேறுமே அதை எப்படியாவது நீங்க என்ன செய்யணும் பைத்தியமாக்கியே ஆகணும் அவ்வளவுதான் அந்த வேதனையோடு போட்டதுல திசை மாறி போயிட்டான் ஐ தப்பில் எங்க போயிட்டான் எங்க போயிட்டான் ஐ எங்க போயிட்டான் சூசைடுக்கு போயிட்டான் அந்த ஜபம் அப்படியே அங்க ஒரு குழப்பத்தை உண்டு போனிச்சு அவன் பிற நேரம் ஊருக்கு போனான் அங்கே போய் எங்க எங்கே போயிட்டான் அந்த ஒரே இதான் ஒரு இடத்துல அபத்தம்னு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல பைத்தியம்னு சொல்லியிருக்கு பைத்தியமே ஆயிடுச்சு தன்னுடைய வார்த்தையை கனம் பயங்கர பிரஸ்டிச்சி ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு இனி உயிர் வாழ்வதை விட நிச்சயம் செத்துறதுன்னு நல்ல செத்துக்கிட்டான் அதனால் நம்முடைய ஜபங்கள் தாவீதின் ஜபங்களாக மாறணும் இப்ப சாலமானுடைய ஜபத்தை சொன்னோம் தாவிதனுடைய விண்ணப்பங்கள்லாம் எலியா விண்ணப்பங்கள் பட்டுன்னு இப்ப பாருங்க சில இடத்துல ஊழியர்காரங்கிட்ட நீங்க போய் கேட்டா சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சோமாயிடும் போயிட்டு வாங்க அப்படிமாங்க அது என்ன ஆயிரும் சோமாயிடும் அவ்வளோதான் நானு ஜபிக்காமலே யோசிக்காமலே திருஷம் சொல்லாமல் சும்மா சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு வார்த்தைகளை கத்திர நெஞ்சிருக்காரு கனம் பண்ணி இருக்கு அவருடைய ஊழியக்காருடைய வார்த்தையை போட்டதுக்காக கத்திர சில காரியங்களை செய்வார் ஸ்தானாதிபதி ஆலோசனையை தட நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறு நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி நிலைப்படுத்தி நிறைவேற்றி நம்ம சிம்பிளாக தான் சொல்றோம் ஆனால் அந்த ஆத்மாக்களுடைய வேதனை அறிந்து கத்திர நிசீரியாரத கனம் பண்ணி அப்படி நிறைவேற்றுறார் ஆச்சரியமான காரியம் அதனால கற்றுருந்த நாட்களில் நம்மளுடைய ஜபங்கள் எனக்கு என்னென்னா நம்ம போட்டு நமக்கு உலகம் முழுசும் ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குது ஒரே காரியத்துக்கு வருஷ கணக்காக ஜெபிச்சுட்டு கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃபைல் என்னஞ்சிக்கிட்டே இருக்கணும் க்ளோஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்சுதா அடுத்த அடுத்த அடுத்த ப்ரோக்ராம் அடுத்தது அடுத்தது போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ பேர் வியாதியஸ்தர் ஒரு பிரச்சனை எவ்வளோ ஃபோன் எவ்வளோ ஜனங்களுடைய துக்கம் வேதனை சஞ்சலம் தவிப்பு கைவிடுதல் புறக்கணிப்பு எவ்வளோ பேர் எவ்வளோ ஜனங்கள் எங்கங்கேருந்து இல்லாமோ போராடுறாங்க எனக்கு தெரியாத ஆளுங்கள்லாம் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க முன்னப்படையே என்ன செய்யாது சுத்தமாக தெரியாது அன்றைக்கு நான் கேரளா போய்கிட்டு இருக்கிறேன் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஃபோன் அவர் பாஸ்ட்டு அவங்க அப்பா பாஸ்ட்டு இந்த பையன் பாஸ்ட்டு எங்கேயோ சீடி கரைச்சிருச்சு அதில் இவன் நெஞ்சிட்டான் தீவிரமாக மாறிட்டான் கிறிஸ்டியானிட்டியில் அதுவும் அவன் மனைவிக்கு ஒத்து வரல தயவஸ் கொடுக்குறாள் யாரு பாஸ்டருடைய ஒய்ஃபு டிரைவர்ஸ் கொடுத்து மியூச்சுவலுக்கு வாரியா இல்லை டவுரியில் போட்டு உன்னை உள்ளதில்லட்டுமான் அவனுக்கு நான் பார்த்ததே கிடையாது அவன் ஃபோனில் வந்து பாஸ்ட்ரம் மெசேஜெலாம் கேட்டு நான் கொஞ்சம் தீவிரமாக போனேன் கடைசியில் என்ன ஆகி போச்சு இவா எங்கே போயிட்டா டைவர்ஸில் போய் நிற்கிறான் ஊழியத்தை விடுங்கிறா ஊழியத்தை விட்டுட்டு நான் கூப்பிட்றதுக்கு வந்து ஒழுங்காக இருந்தா இரு இல்லைன்னா டைவர்ஸ் கொடுங்கிறா என்ன பண்ணுவான் ஊழியத்தை விடவா பிடிக்கவா பாவம் அப்படிலாம் இருக்கு கடைசி நேரத்தில் பயங்கரமான போராட்டங்கள் அது அந்த மனைவிக்கு அந்த ஊழியத்தின் தரிசனம் அவளுக்கு இல்லை அது ஊர் சுத்த கேச பிடிச்சி மங்கட்டி வச்சாங்கன்னா இப்படின்னாரு உலக ஆசை ஆடை ஆடம்பரங்கள் ஆசைகளில் இருக்கிற பிள்ளைகளை கெட்டினா ஒன்றும் ஓடாது சரி நம்ம ஜோம் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட தாவிதனுடைய அந்த ஒன்மேடு பிரேகர் அகிதோப்பிலின் ஆலோசனையை பைத்தியமாக்கு அப்படி ஒரு ஜோமன் ஒரே வார்த்தை தான் ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டார் பிழைத்திரு என்றேன் அவ்வளவுதான் பிழைத்திருந்த பிழைச்சிருவான் உயிரடைவாயாக அவ்வளவுதான் உன் வேதனை நீங்கின சுகமாய அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து தியானிக்கணும் சும்மா ஜங்கீதம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுன்னு படிச்சுட்டு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் ஏசி சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு ஒன்று கேட்டு விட்டு தடை விட்டு வாங்கன்னு சொல்லலாம் நான் ஒரு சிலருக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு நினைச்சிடுவாங்க ஒரு சிலர் குறுந்தீரில் தேடிட்டு கிடைக்கலன்ட்டு வருவாங்க தாவிதின் செபம் எனக்கு அவனுடைய பிரேயர்ல அதில் ஒரே வருத்தம் தான் அவன் பாட்டுக்கு அவன் மலையில் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்சுலமுக்கு தப்பி ஓடுறான் பைபிள் சொல்லுது வெறுங்கால போனான் செருப்பு கூட அவன் நல்ல இசையில் போடுறதுக்கு டைம் இல்லை ஆசைங்க தாவிது வெறுங்காலால் ஒளிவு மறையில் ஏறி போனான் நடந்து அப்சுலமோடைய கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பிலும் சேர்ந்திருந்தான் என்று தாவிது அறிவிக்க தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவிது கத்தாவே அகிதோப்பிலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவார்கள் என்றான் அந்த வேதனையோட செருப்பு இருப்பு போடாமல் விழுந்து ஓடி முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டுவரேன்னு போகும்போது ஒருத்த வந்து சொல்றான் அகிதோப்பில் யாரும் கூட சேர்ந்துட்டான் அவங்க கூட சேர்ந்துட்டான் அதே இதில் கத்தனா ஐயோ அண்டவரே அவன் ஆலோசனை நினைஞ்சிருங்க வைத்தியமாக்கிடுங்க இருக்கா எல்லாரு பை இருக்கா ரெண்டு சம வேல் பதினஞ்சு முப்பது முப்பத்தி ஒன்னு எனக்கு அப்படி ஒரு ஆசை நம்ம ஆளுங்கல்ல ஒரே ஜபத்தில் சோழி முடிச்சிருந்த ஒருத்தனை ஒரே ஜபத்தில் ஒருத்தனை க்ளோஸ் பண்ணிடலாம் சொல்லுவார் அவர் ஆரம்ப கால ஊழியத்தில் இருபது பேரும் இருபத்தி ஒரு பேரும் ஆரம்பால ஊழியத்தில் இருபது பேரும் இருபத்தொரு அவர் ஒரே நாளில் ஊழியத்துக்கு வந்த பாட்டி அவ்வளவு மந்திரம் செஞ்சாங்கல்ல கால் மண் எடுத்து நெஞ்சுட்டான் மந்திரம் பண்ணிட்டான் சொல்றாங்க கோபம் வந்துட்டு போன இடத்துல போய் மண் எடுத்து நாமத்தில் சவிச்சிருவாரு மண் எடுத்து மண் எடுத்து மந்திரம் கிடையாது மண் எடுத்து ஜபத்தில் மந்திரிச்சிருது பொண்ணு அடுத்த நாளே அவன் செத்துப்பிடுவான் கொண்டுடுவார் அவர் சொல்கிறார் ஊழியத்தின் வளர்ச்சியை முன்னிட்டு என்கிட்ட ஒருத்தனும் வரமாட்டேக்கிறான்னு சொன்ன பிறகுதான் இந்த ஜபத்தெல்லாம் நிஞ்சேன் நான் விட்டேன் எனக்கு ஒம்பது வரம் இருந்துச்சு ஒம்பது வரம் சோட ஊற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் மயங்கி மயங்கி மயக்கம் தெளிஞ்ச உடனே திருக்கேசணும் முன்னால் நிற்கிற அவ்வளோ வருக்கும் திருப்பி அப்படியே வாங்கிடுவாங்க திருப்பி சோடா ஆகிடுச்சு கொடுப்பாங்க திருப்பி ஆகிடுச்சு எளிமின உடனே கிட்ட நிற்கிற அவ்வளோ இருக்கும் திருக்கரசன் போலீஸ்காரங்களெலாம் வந்து திருடு போன கேஸை கண்டுபிடிக்காமல் இவற்றை வந்து திருக்கரசன் சொல்லி யாரை போய் பிடிச்சி அந்த அளவு ஒன்பது வரம் ஃபுல் ஒத்தனை பார்த்தவொடனே பகுத்திருப்ப இவன் எதுக்கு வந்திருக்கான் இவன் புத்தி என்ன இவனுடைய வாழ்க்கை என்ன மறைஞ்சிருக்கிறது என்ன இருக்கிறது என்ன இருக்க போகிறது என்ன அதனால ஒருத்தம் கூட கிட்ட வர்றத என்ன செய்ய நல்லவன் கிட்ட வரலாம் வரதுல திருப்பி இவரே சொன்னாரா ஆண்டு வரே எனக்கு இந்த ரெண்டு மூணு வாரத்தெல்லாம் எடுத்துருங்க ஒருத்தன் கூட எங்க வர மாட்டேங்கிறான் நல்லது கிட்டது கூட என்கிட்ட வரமாட்டேங்கிறான் எல்லாரும் ஓடுறான் எனக்கு எதுவும் வேண்டாம் இந்த வரங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு குறைச்சாரு இதான் ஆரம்ப காலம் நீங்க எத்தனை பேர் சவடிச்சிருப்பீங்க ஒருத்தன் ஜபமாட்டேக்கிறானே எவ்வளவு வேற ஜெபிச்சு பார்த்துட்டேன் ஜாபராங்க அப்படி இல்லைங்களா காரணம் ஒன்றும் நம்ம ப்ரேயர் அவ்வளோ ஸ்பீடு லர்னர் உயிருக்குள்ள இருந்து ஜபம் வந்துச்சுன்னா அடிச்சு தூக்கிட்டு போயிடுது சும்மா சொன்னா போதும் சும்மா சொன்னா போதும் அவன் செத்துருவான்னு சொன்னா செத்துருவான் அவனுக்கு வேலை கிடைக்கும்னா கிடைச்சிரும் அவனுக்கு சுகம் ஆகும்னு சொன்னால் சுகம் ஆயிடும் அது வந்து தேவன் கனப்படுத்துறது நம்ம இப்போ தூங்கிட்டு போம் திடீர்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க ஐயோ எங்கள் வீட்டில் பயங்கர சிக்கா இருக்கிறாரு நீங்கள் ஜெவம் பண்ணுங்கன்னு நாங்கள் எழுந்திரிச்சி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெவம் பண்ணுறோம் இங்கே ஜெவம் பண்ணுறோம் எங்கேயோ இருக்கிறோம்னு என்ன கிடைச்சிது காலையில் ஃபோன் பண்ணால் உடனே நெஞ்சிருச்சு பிள்ளை தூங்கிடுச்சு வீட்டுக்காரர் தூங்கிட்டாரு சுகமாயிட்டாரு அப்படி ஒரு ப்ரேயர் நமக்கு என்ன செய்யணும் வேன் ஜெவம் பண்ணுவோமா ஆ உகந்த விண்ணப்போம்னோன்னு நீங்கள் ரொம்ப ஸ்டைலாக ஹால லூயா அவன் நடுவரே அவமே நடவரேன்னு சொல்லி அப்படியே கையை வைத்து கால உதறி அப்படி ஜபிக்கிற ஜபம் இல்லை தஞ்சாவூரில் இருக்கும்போது கல்லறை ஒன்று இருக்குது நம்ம சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சுக்குன்னு இல்லை ஏழு சர்ச்சுக்கு சேர்ந்து ஒரு கல்லற நம்ம தான் ப்ரெசிடென்ட் எந்த சபையில் எவன் ஜெத்தாலும் நம்மகிட்ட வந்து லெட்ரு வாங்கிட்டு போனால் தான் அங்கே கல்லற தோட்டத்தில் உள்ள ஆள் நினைச்சி வாங்க கதவை தரப்பான் ஆனால் இந்த மாதம் மாதம் இந்த ஏழு சபையில் உள்ள பாஸ்டர்ஸும் மீட் பண்ணுவோம் ஒரு ட்ரிப் நம்மகிட்ட மீட் பண்ணுவோம் ஒரு ட்ரிப் ஏஜியில் ஒரு ட்ரிப்பு சர்ச் ஆஃப் கார்டு இப்படி மீட் பண்ணுவோம் ஒரு ட்ரிப் ஏஜி சி ஃபாஸ்ட்ரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் மீட் பண்ணுறது இல்லை காஃபி கொடுப்பாங்க டிஃபன் மாதிரி எதாவது கொடுப்பாங்க அந்த கல்விக்கு என்ன பண்ணலாம் காமன்வால் போடலாமா என்னென்ன பண்ணலாம் ஃபீஸ் எவ்வளோ வாங்கலாம் எப்படி அப்பப்பா மீட் பண்ணுவோம் நான் அந்த ஏஜி சர்ச் வீட்டுக்கு போயிருந்தேன் அவன் பெரிய பானக்காரன் கோடிஸ்வரன் ஏஜி சர்ச் ஃபாஸ்ட்ரு வீட்லேயே நீச்சல் குளம் அது இதெல்லாம் வச்சுருக்கிறேன் பயங்கரமாக ரொம்ப டாப்பா ஒய்ஃப் வந்து சிபிஎம் ஒய்ஃப் வந்து சிபிஎம் அவளை மாற்றி எப்படி கொண்டு போய் வச்சுக்கிட்டா போனால் ஜ திடீர்னு சிபிஎம் பாஸ்ட் ஜபம் பண்ணுவார் அப்படின்ட்டான் படக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நான்தான் இருக்குங்களே சின்ன பையன் சரின்னு ஜபம் பண்ணேன் ஜவம் பார்த்தா எல்லோரும் கால எழுமையானா கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தன் காலை உதறிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் கையை உதறிருக்கான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் பண்ணிகிட்டு இருக்கான் சரி ஓ இதுதான் அவங்கள்ட பிராக்டிஸே என்ன்தான் ஒரு மாதிரி டிசைனாக அவங்க அப்படியே ஜனங்களை கவர்ச்சி பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலு நம்ம ஜபம் பண்ணலாமா பைத்தியம் ஆயிடுமா பிசாசனுடைய ஆலோசனைலாம் பைத்தியமாயிருமா அந்த ஜபம் பண்ணணும் நான் தான் சொல்லல உயிருக்குள்ளேருந்து ஜெபம் வரணும் மாமீன் போர்டு வர ஆண்டவர் ஏன் நம்முடைய விண்ணப்பங்கள் கரெக்டாக அடிச்சு ஒரே அட்டி அடிக்கணும் நெத்தி அடி அடிக்கணும் ஒரு அடி தான் தவிது ஒரேட்டிதான் யாருந்துட்டா ஒரு கல்லு ஆயிருந்து சுத்திருவான் ஒரே தான் தமிழ் சொல்ல நெத்தி அடி அடிக்கணும் அடிக்கலாமா உங்களுக்கு உரோதமாய் சபைக்கு உரமாய் நமக்கு உரோதமாய் எல்லா இடத்துலயும் இப்படி பிசாசு மனுஷன் பயங்கரமா போராடுறான் வேலை சேலத்துல போராட்டம் குடும்பத்தில் போராட்டம் பிள்ளைகளுக்குள்ள போராட்டம் மனைவிக்குள்ள போராட்டம் ஒண்ணும் இல்லைன்னா மனசுல போராட்டம் ஒண்ணும் இல்லைன்னா சரீரத்துல போராட்டம் இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கு சரியான ஒரு ஜபம் ஆண்டவரே பைத்தியமாக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் பைத்தியம் ஆயிடும் ஜபம்ல எல்லாரும் உங்களுடைய ஜபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜம் வரட்டுமே ஜபம் எல்லாருக்கு வரட்டுங்க தாவே ஆலோசனைகளை பைத்தியமாக்குகிற ஜபம் ஒரே அடியில கோழியாத்த வீழ்த்துகிற ஜபம் நம்முடைய ஜனங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட அகித்தோப்பிலின் ஆலோசனை எழும்புகிறதோ அவரை அனைத்தையும் கைத்தற்பை சபைக்கு ராய் குடும்பங்களுக்கு உறவுமாய் தேவண்டிய பிள்ளைகளுக்கு உறவு உலக மனுஷன் ஆலோசனை ஆம் கத்திர நாட்கள் எல்லா பொருளாதார வல்லமையினுடைய ஆலோசனையும் கவிழ்க்க முடியா பைத்தியமாக்க முடியாது அபத்தமாக்கும்டியாஸ்தோத்ரம் அ